வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி ஒன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சர் பேடன் பவல் என்பவர் இங்கிலாந்தில் சாரனர் இயக்க முகாம் ஒன்றை திறந்து வைத்தார் இதுவே சாரனர் இயக்கத்தை ஆரம்பிக்க முதல் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போர் காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் மீண்டும் லண்டனில் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அணுசக்தியின் அமைதி வழி பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் முகமாக பன்னாட்டு அணுசக்தி முகமையகம் அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனம் NASA ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது வடக்கு வியட்நாமிய கரையில் ஃபாரஸ்டல் என்ற அமெரிக்க கடற்படை கப்பல் தீப்பிடித்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெனிஸ்வலா நாட்டின் நானூறாம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் நான்காம் நாளில் அங்கு இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 500 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேல்ஸ் இளவரசர் சார்லஸ் டயானா திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்வை கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில் நேரடியாக கண்டு ரசித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆங்கில கால்வாயின் வழியாக யூரோ சுரங்கம் அமைப்பதற்கான உடன்படிக்கையில் பிரிட்டன் பிரதமர் மார்கரெட் தார்ச்சர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா மித்ரன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையில் கொழும்பில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொழும்பில் இடம்பெற்ற மரியாதை அணிவகுப்பின் போது இலங்கை இராணுவ வீரர் ஒருவரால் துப்பாக்கியால் தலையில் குத்தப்பட்டு காயமடைந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனம் Windows 10 பதிப்பை வெளியிட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு பதினைந்து யுனோமியா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரிஸ் என்ற குறுங்கோல் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு பெனிடோ முசோலினி இத்தாலியின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பி சுப்பிரமணிய சாஸ்திரியார் தமிழக சமஸ்கிருத தமிழறிஞர் உரையாசிரியர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு எட்வர்ட் குபேர் புதுச்சேரியின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜேஆர்டி டாடா பிரான்ஸ் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வி சி கந்தையா இலங்கை தமிழ் பண்டிதர் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழக கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சஞ்சய் தத் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் இந்திய கல்வியாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாராயண ஐயங்கார் தமிழக இதழாசிரியர் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கருமுத்து தியாகராசர் இந்தியத் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு அருணா ஆசப்பலி இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீலன் திருச்செல்வம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காயத்ரி தேவி ஜெய்பூர் மகாராணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜன் பி தேவ் மலையாள நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜகுரு சேனாதிபதி கனகரத்தினம் இலங்கை தமிழ் ஒளிபரப்பாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐசக் இன்ப ராஜா ஏழத்து நாடக கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு புலிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே